ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் ஸ்காந்தபுராணத்தில் இருக்கக்கூடியதான வைசாகமாசமகாத்மியத்தை பார்த்துணுகிறோம் அந்த மகாத்மியத்தில் தானத்தனுடைய பெருமையை ஒரு சரித்திரம் காண்பிக்கிறதை விரிவாக பார்க்கிறோம் குலகுருவான வசிஷ்டர் இஷ்ராகவம்சத்தில் உள்ள ஹேமாங்கன் என்கிற அரசனுக்கு நிறையாக எடுத்து சொல்லியும் கூட இந்த தானம் விஷயத்தில் அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது வசிஷ்டர் சொல்கிறார் யாகம் செய்பவருக்கு தங்கம் கொடுக்கணும் குடும்பஸ்தர் நிறைய குழந்தைகளை வச்சுட்டு காப்பாற்றுறவருக்கு வேஷ்டி கொடுக்கணும் பசியோடு இருப்பவருக்கு அன்னம் கொடுக்கணும் படிப்பாளியாக இருந்தால் அவருக்கு தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும் புஸ்தக தானம் செய்யணும் புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும் அப்படி பாத்திரம் அறிந்து செய்யணும் என்று பல முறை சொல்லியும் கூட இந்த அரசனுக்கு அதைவிட அநாத்தானாம் அவித்யானாம் வியங்கியானாஞ்சத்விஜன்மனாம் தரிதிரானாம் கதிஷ்காவா தஸ்மாத்தேமே தயாஸ்பதம் அவனுக்கு என்ன தோணித்து யாருக்கு படிக்கணும் என்கிற எண்ணம் இருக்கோ அவன் படிப்பாளையை காப்பாற்றுவான் யாருக்கு யாகம் செய்யணும்னு என்கிற எண்ணம் இருக்கோ அவன் தங்கம் கொடுப்பான் ஆனால் இந்த அநாதைகள் காப்பாற்றுறதுக்கு மனுஷர் இல்லாதவர்கள் படிப்பறிவு ஊனமுற்றவர்கள் தரித்திரர்கள் இவர்களுக்கெல்லாம் யார் கத்தி அவர்களுக்கு அவர்களிடத்தில்தான் நாம் தயையை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்தில் போய் கேட்கறது அநாதையாக ஒருவன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லுவான் உடனே அவனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கறது அவன்தான் அநாதையாச்சே அவனை காப்பாற்றுறதுக்கே மனுஷன் இல்லைன்னா ரூபாய் அவனுக்கு எதுக்கு அவன் எடுத்துன்னு போனான்னா கல் கடையில் கொடுத்து இந்த பணத்தை செலவழிச்சுடுவான் அல்லது பீடி அது மாதிரி வாங்கி அந்த பணம் கெட்ட வழியில் செலவாயிடும் அவித்யானம் படிப்பறிவு இல்லாதவன் அவனிடத்திலே போய் கேட்டால் எனக்கு கல் பாட்டில் வேணும்னு சொல்லுவான் ஏன்னா எது நல்லது கெட்டதுன்னு புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கிறவன் தான் படிப்பாளின்னு இது செய்தால் நமக்கு நல்லது இது செய்தால் நமக்கு கெட்டது என்கிற விவேகம் இல்லைன்னா படிப்பறிவு இல்லைன்னு தான் அர்த்தம் அவர்களுக்கெல்லாம் நல்லதை எடுத்து சொல்லி அப்படி கொடுக்கணும் நாம் பொருளை ஆனால் இந்த அரசனுக்கு அப்படி தோணாமல் அநாதையாக இருப்பவருக்கு நிறையா பணம் கொடுக்கறது படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கேட்கிறதை கொடுப்பது ஊனமுற்றவர்களுக்கு அமெரிக்கா டாலராக கட்டுக்கட்டாக கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படி கொடுக்கப்படாது உணமுற்றவர்களாக இருந்தால் கடைசி வரையிலும் அவர்கள் தங்குவதற்கு இடம் கொடுக்கணும் அவர்களை காப்பாற்றுவதற்கு மனுஷர்களை கொடுக்கணும் அவர்களை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும் தரித்திரனாக இருந்தால் கட்டிக்கிறதுக்கு வேஷ்டி கொடுக்கணும் அதுதான் தர்மம் அப்படி செய்யணும் அவர்களிடத்துல ரெண்டு கிலோ தங்கத்தை கொண்டு போய் கொடுத்தால் அவர்கள் தங்கத்தை பிச்சு சாப்பிட முடியுமா அல்லது இந்த தங்கத்தை ஏதாவது செய்ய முடியுமா சாப்பிட்றதுக்கு உணவுன்னா முதல்ல வேணும் அதற்கு ஏற்பாடு செய்யணும் ஆனால் இந்த அரசன் அதை மாற்றி புரிந்து அப்படி செய்தான் பழைய நாளில் பிக்ஷை எடுக்கிறதுக்குன்னு வாசலில் வருவாள் பிக்ஷை எடுக்க வந்தால் எதற்காக பிக்ஷை எடுக்கிறான் பசினால் தானே உணவு வேணும் அவர்களுக்கு அரிசி போடுவது அப்படின்னு பழைய நாளில் வழக்கம் பைசாவாக கொடுக்கவே மாட்டான் அரிசி தான் போடுவாள் பைசாவாக கொடுத்தால் ஏதோ பீடி கீடி வாங்கி சாப்பிட்டு செலவழிச்சுடுவன் இல்லைன்னா அது கெட்ட வழியில் அந்த பணம் செலவாகும் அதனாலே அரிசி கொடுப்பதுன்னு தான் பழைய நாளில் வழக்கம் வாசலில் பிக்ஷைக்கு வந்தால் அரிசி கொடுக்கறது இந்த நாளில் ஏதோ பிஸ்கட் பாக்கெட்டு கொடுக்கறது சாக்லேட்டு கொடுக்கறது சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் அதற்கு தானே பிக்ஷை எடுக்கிறான் அப்படி கொடுத்தால் அவனுடைய புத்தி கெட்டு போகாது ஆனால் இந்த அரசன் இவர்களுக்கெல்லாம் நாம் செய்யணும் என்று சொல்லி யார் யாகம் பண்ணுறானோ அவனுக்கு தங்கம் கொடுக்கணும் யாகத்தில் பயன்படணும் நாம் கொடுக்கக்கூடியதான வஸ்து நல்ல விஷயத்திலே பயன்படணும் கட்டிப்பதற்கு வேஷ்டி இல்லை அல்லது பெரிய குடும்பஸ்தனாக இருக்கான் அல்லது நிறைய பேருக்கு தானம் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கணும் அப்போது அவன் இன்னொருத்தர் கட்டிக்கிறதுக்கு கொடுப்பான் அல்லது தானே கட்டிப்பான் இல்லைன்னா அதை வித்துடுவான் பணத்துக்கு விற்கிறது அது ரொம்ப பாப்பம் ஆகையினால என்ன ஆகும் தானம் வாங்கின பொருளை வியாபாரம் பண்ணினால் ரொம்ப பாப்பமுண்டு வாங்கின்றவனுக்கு மாத்திரமில்லை கொடுத்தவனுக்கும் பாப்பமுண்டு அப்படிங்கிறதுனாலே தான் பாத்திரம் அறிந்து கொடுக்கணும் அவர்களுக்கு அது உபயோகப்படணும் அப்படி கொடுக்கணும் அவ்வப்பாட்டி ஒளையாருக்கு உடம்பு சரியில்லை பக்கத்தில் உள்ள மருத்துவர் இடத்துலே போனான் அந்த மருத்துவர் ஒரு சூர்ணம் கொடுத்து ஆட்டு பாலில் கலந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னான் அந்த பாட்டிக்கிட்டே ஆடு இல்லை அந்த பாட்டி நேராக சேரன் என்கிற அரசனிடத்துல வந்து எனக்கு பால் வேணும்னு கேட்டான் வரணும் வரணும் பாட்டி வரணும் ஏதாவது புதுசாக பாட்டு எழுதின்னு வந்திருக்கேலான்னு கேட்டான் அரசன் பாட்டு பால் வேணும்னு கேட்டான் அப்போது அரசன் ஆட்டு நானும் என்ன ஆடா வளர்க்குறேன் பால் வேணும்னா நான் ஏற்பாடு பண்ண முடியும் யார்டு யாரிடமாவது சொல்லி பாலை கொண்டு வரலாம் ஆனால் என் சரித்திரத்தில் அது இடம்பெறும் பொழுது ஒளவை பால் கொடுத்த சேரன்னு வரும் அது பெருமையாக இருக்காது அப்படின்னு மந்திரிக்கிட்ட கேட்டார் மந்திரி சொன்னார் ஒரு ஆடை வாங்கி கொடுத்துடலாம் பாலாடாக கொடுத்துடலாம்னு அப்போவும் சேரன் ஒளையாருக்கு ஆடு வாங்கி கொடுத்த சேரன்னு வரும் அப்படின்னு என்ன பண்ணினா தங்கத்தில் பெரிய ஆடு பண்ணி பாட்டிக்கு கொடுத்தான் அது சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் பெருமையாக இருக்கும் தங்கத்தில் ஆடு செய்து கொடுத்த சேரன் அப்படின்னு பெருமையாக இருக்கும்னு கொடுத்தான் பாட்டி சொன்னால் வாங்கிட்டு இந்த தங்க ஆடு எப்பட்றா பால் கறக்கும் எனக்கு ஒரு டம்ளர் பால் என்ன இப்போ வேணும் இந்த தங்க ஆடு எப்படி பால் கொடுக்கும்னு கேட்டால் அவ்வ பாட்டி அதுபோல இந்த அரசன் அப்போ என்ன தேவை என்கிறத பார்க்காமல் செய்யறான் தானம் வாங்கிக்கிறவர்களும் மந்திரம் சொல்லி வாங்கிக்கணும்னு வேதம் சொல்றது தங்கம் கொடுக்கிற பொழுது அக்னஜே ஹிரண்யம் என்று சொல்லி வாங்கிக்கணும் நான் செய்யக்கூடியதான யாகங்களுக்காக அப்படின்னு தங்கம் வாங்கிக்கணும் சோமா யவாசஹா சோமனுக்காக நான் இந்த வேஷ்டியை வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கணும் சோமஹான்னா சோம யாகம் யாகங்களில் உபயோகப்படுத்திக்கிறது அல்லது தான் கட்டிக்கிறது கட்டிப்பவர்களுக்கு கொடுப்பது அதற்காக வஸ்திரம் வாங்கிக்கணும் ருத்ரா யகாம் அக்னிஹோத்திரத்திற்காக நான் இந்த பசு மாடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கணும் இல்லைன்னா ருத்ராபிஷேகம் தினமும் சுவாமிக்கு பாலபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் மாடு வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கிக்கணும் அப்படி மாடை வாங்கி கொண்டு ரெண்டு நாள் வச்சுண்டு பிறகு அந்த மாட்டை பணம் கொடு பணம் வாங்கிட்டு விற்றான்னா ரொம்ப பாபமுண்டு பசு மாடை விற்கப்படாதுன்னு சாஸ்திரம் அப்படி விற்றான்னா அந்த தானம் வாங்கிட்டு விற்றவனுக்கும் பாபமுண்டு அந்த தானம் செய்தவனுக்கும் பாபமுண்டு மாடை விற்கக்கூடாது அப்படியெல்லாம் இந்த அரசன் செய்ததின் பாபமாக தேன தோஷே ந மகதா சாத்தகத்துவம் அந்த தோஷத்தினாலே மூன்று பிறவி சாத்தக ஏக ஜென்மனி கிருத்ரத்துவம் ஒரு ஜென்மாவிலே ஓநாயாகவும் சிவாபவது சப்த ஜென்மசூ நாயாக ஏழு ஜென்மா எடுக்கும்படியாக நேர்ந்தது இவ்வளவு தானம் பண்ணினது நல்லது தானே அந்த தானமும் சரியான முறையில் செய்யணும் அந்த தானத்தை வாங்கிக்கிறவரும் சரியான முறையில் பயன்படுத்தணும் என்கிறது ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த சரித்திரம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது அப்படி அந்த அரசன் செய்ததுனால இப்படியான பிறவிகள் அந்த அரசனுக்கு ஏற்பட்டது அப்படின்னு நாரதசுவாமி சொல்கிற மேற்கொண்டு அடுத்து உபன்யாசத்தில் பார்ப்போம்